பாடம் முன்னூற்றி பதினேழு அல்லாஹுவின் வெறுமனே அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் செய்த வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹு உங்களை குற்றம் பிடிப்பதில்லை ஆயினும் நீங்கள் உறுதிப்படுத்தி செய்த சத்தியங்களுக்காக அவற்றை நீங்கள் முறித்து விட்டால் உங்களை அவன் நிச்சயமாக தண்டிப்பான் முடித்துவிட்ட சத்தியங்களுக்கான இதுதான். நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு அளிக்கின்ற உணவுகளில் நடுத்தரமான வகையில் இருந்து பத்து ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஆடைகள் வழங்க வேண்டும் அல்லது ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் ஆனால் இவற்றில் எதற்கும் சக்தி பெறாதவர்கள் மூன்று நாட்களுக்கு நோன்பு நோக்க வேண்டும் நீங்கள் செய்த சத்தியங்களை மதித்துவிட்டால் இதுதான் அவற்றுக்குரிய குற்றிகாரமாகும் எனவே உங்கள் சத்தியங்களை பேணுங்கள் நீங்கள் நன்றி செலுத்துபவராக திகழக்கூடும் என்பதற்காக இவ்வாறு தன்னுடைய சட்ட திட்டங்களை அல்லாது உங்களுக்கு தெளிவாக்குகின்றான் ஐந்தாவது அத்தியாயம் எண்பத்தி வசனம்